அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியன் தேசிய மாணுவல் இதனால் சிந்தனையின் தலைப்பு பேச்சு கலை பேச்சு நீளமாக இருப்பது தவறானதல்ல ஆனால் விஷயமில்லாமல் நீளமாக இருப்பதுதான் ஆபத்தானது அதை பலர் செய்து வருகிறார்கள் இன்னும் சிலரோ ஒரே பேச்சை எல்லா இடங்களிலும் பேசி வருகிறார்கள் அதில் தங்களை பற்றிய சுய பிரதாபமே நிறைந்திருக்கிறது சாதாரண உரையாடலிலும் சிலர் தாங்களே நம்மை பேச விடாமல் பேசிவிட்டு நீங்கள் இவ்வளவு நேரம் என்னோடு பேசியதற்கு மகிழ்ச்சி என்று சொல்லி தொலைபேசியே வைக்கிறார்கள் பேச்சு சுருக்கமாகவும் நீளமாகவும் சூழலை பொறுத்தும் அமையலாம் ஆனால் அதில் உச்சரிக்கப்படுகின்ற சொற்கள் கவனமாக கையாளப்பட வேண்டியவை சில நேரங்களில் பேசாமல் இருப்பதும் மௌனமாக இருப்பதும் ஒரு சிரிப்பை மட்டும் அமைதியாக உதிர்த்துவிட்டு செல்வதும் சொற்பொழிவின் ஒரு பங்கு என்பதை தலைமை பண்புள்ளவர்கள் தெரிந்து அதற்கேற்றார் போல் பேசுவார்கள் சொல்லுக்கு இருக்கின்ற சிறப்பு தன்மை அதை யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்திருக்கிறது சொல்பவரை பொறுத்து அமைவதல்ல சொல் அது கேட்பவரை பொறுத்தே அமைகிறது சிந்திப்போம் சரியான விதத்தில் சரியான சொற்களை பயன்படுத்தி பேசுவோம் நன்றி